பொருள் சரியும் பொழுதுக்கி ஆகிடு நிலையன்றி மறை நிரசியானந்தமே சிதைவற்ற பொருள் கூறுநிலை அறியார் அரிசுகம் இப்போ அது ஆனந்தமே கோஷம் என்று சொல்கிறார் சேரும் சுகம் பொருள் என்றனை அதாவது பிரியம் மோதம் பிரமோதம் என்று சொல்லக்கூடிய இஷ்டவஸ்து தரிசன சாமிப்பிய சையோகத்தினாலே வரக்கூடிய சுகம் இதுதான் ஆனந்தமே கோஷம் பிரிய மோதம் பிரமோதம் என்று சொன்னோமே அது எப்படி வரும் இஷ்டவஸ்துக்களாக இருந்தால் தான் தரிசனத்தினாலேயும் தரிசன சாமிப்பியம் சையோகம்னு சொல்லுவார் தரிசனம்னா இன்றைக்கு ஒரு நண்பர் நடனால் பார்க்காத நண்பர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினவுடனே தூரத்தில் வந்துக்கிட்டு இருந்தார் அப்போது அந்த எண்ணம் ரெண்டு நாள் பார்க்கணும் பார்க்கணும் ஒரு எண்ணம் இருந்தது அந்த எண்ணமான முன்னால் நிற்கும் ஓ நம்ம நண்பர் வர்றார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மன ஒடுக்கம் சந்தோஷம் இஷ்டவஸ்து தரிசனத்தினாலே அப்போ சாமி நெருங்குகிறாருக்கும் இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் ஒடுக்கம் மனம் ஏற்பட்டு ஒடுக்கம் ஏற்படுது ரொம்ப சந்தோஷம் கூடுது அப்புறம் சாமி சையோகம் ரெண்டு பேர் கட்டி படிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறோம் பார்த்து என்று ரெண்டு பேருந்து சந்தோஷப்படுறோம் இதுதான் ஆனந்த மகோசிய வேலை விரும்பிய வஸ்துக்கள் நம்ம கிடைக்கும்போது அது தூரத்தில் இருக்கும்போது தரிசனம் பக்கத்து வரும்போது சாமீபியம் அணிவிக்கும்போது செய்யவும் அப்படி செய்யக்கூடியது ஆனந்தமே கோசி வேலை ஆனந்தமிகோசம் என்ன அர்த்தம் கோஷம் கோஷம் என்றால் அர்த்தம் அந்த மறைப்பூ உலகத்தில் விரும்பிய பதார்த்தங்களை கிடைக்கிறதாக காட்டி ஆத்ம சுகத்தை மறைக்கிறது அதனால தான் ஆனந்தமய கோஷம் ஆத்ம ஆனந்தமாக இருந்தாலும் கூட அந்த ஆனந்தத்தை மறைக்கும் தன்மை வெளியில் காட்டி காட்டி மறைக்கணும் அதை விசாரத்தினால் போக்கணும் எப்படி போக்கிறது ஆனந்தமய கோஷத்தில் இருக்க பிரிய மாதம் பிரமாத விருத்தின் மூலமாக சுகம் கிடைத்தாலும் கூட அது ஆத்மான சுகந்தானத்தை வர வேறு கிடையாது அந்தந்த அளவுக்கு மன ஒழுக்கத்தின் காரணமாக சச்சியானந்தம் பானமாகிறது அது விருத்தியிலே பானமாகி அந்த விருத்தி சத்துக்குண விருத்தி ஆனதுனால அது சுகம் தோட்டுகிறது வீடு சுகம் இல்லை என்று இப்படி விசாரம் செய்யும்போது ஆத்மா சூரியம் வந்து இச்சிக்கப்படுகிறது அந்த மறைப்பு நீக்கப்படுகிறது அது வரைக்கும் வெளிதாக இருக்கும் விசாரதிஷ்டே அது தெரியும் அந்த நண்பர் வந்து கொஞ்சம் நேரம் பேசுனார் சந்தோஷமாக இருந்தது எங்கே போகிறீங்கன்னார் இந்த பக்கம் வேறு ஊர் போகணும் பஸ்ஸு காத்திருக்கேன்னு சரி இருக்காங்க இவருக்காக உள்ளத்தில் ஒரு குதூகலம் சந்தோஷம்தான் ஆனால் இன்னொரு ஏக்கம் வந்தது அல்ல இவர்கிட்ட பேசிக்கிறது நம்ம நேரம் கெட்டு போயிடும் போல இருக்கே அதனால சீக்கிரம் போகணும் எப்படின்னா கழிச்சிட்டு போகலாம்னு அதிகாரி கொலை போகிறது அப்புறமேல சரி சரி அப்போ போகிறீங்களா ஏன் இருக்கே பேசிட்டு போகலாம் ரொம்ப ஆச்சுன்னு சொல்கிறார் அவர் இல்லை இல்லை அவசரமாக போயாகணும் சொல்லி போகிறார் அப்போது அவர் சுகப்பொருளாக இருந்தாக்கா பிரியாமல் இருக்கலாமல்லவா அவர் சுகப்பொருளாக இருக்கும் இல்லாதனால தானே அந்த விட்டுட்டு போகணுன்னு ஆசைப்படுறார் அவரு சுகப்பொருள் விட்டு போவாங்களே ஞாபகம் வந்துடுச்சு அந்த பொருள் கிடைக்கலன்னா அங்கே தூக்கம்மா இப்படி புறத்தையே காட்டி காட்டி நம்மை மயக்கக்கூடியது எதுவோ அதுதான் ஆனந்தமய கோஷம் பேர் அதனால் சேரும் சுகம் பொருள் என்றனை துக்கம் செய்றியும் பொழுது ஆனால் துக்கம் வந்து பிரார்த்தானுசாரமாக பொருந்தும் காலத்து ஆறும் சுகதுக்கி ஆகிய நிலை அன்றி எல்லாரும் சுதுக்கி ஆகிறாங்க எல்லா போலும் இருக்கின்றன ஆனாலும் பிரார்த்த அனுசாரமாக ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கிச்சேன்னா துக்கம் வந்துடும் குடும்பத்தில் எத்தனையோ தகராறு வரத்தான் செய்யும் தகராறு உள்ள சண்டை சச்சரம் வர தான் நமக்கு யார் சுகப்பொருளாக இருந்தாலும் அவர்களே வெறுப்பொருளாகிறாங்க குழந்தை மிக சுக தான் அந்த குழந்தை ஏதோ ஒரு தவறு செஞ்சிருந்தேன்னா அடிக்கிறோம் அப்போ வெறுப்பொருளாக வருது மனை சுகப்பொருள் அதனால தான் மனை வைத்து எல்லாம் வசதி பண்ணி கொடுக்குறோம் நகையில் போடுறோம் அப்புறம் உடைகள் வாங்கி கொடுத்துடுறோம் எல்லாம் செய்கிறோம் அப்புறம் அபிப்ராயபாய் வரும்போது வெறுப்படைகிறோம் திட்டம் அடிக்கிறோம் பிடிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆறும்கி ஆகிய நிலை அது வந்துடும் எல்லாருக்குமே ஆறு முற்றுமை எல்லோருக்குமே அன்றி அல்லாமலும் மறை தேறு நிறைய ஆனந்தமே வேதம் முடிவாக சொல்வது என்ன அதிசயம் என்ன அதிசயம் ஒரு காலத்து இருந்து ஒரு காலத்துக்கு போயிடும் குறைந்த காலத்தில் குறைந்த இருக்கிறதுக்கு அதிசயம் பண்ணி போயிடும் சொல்கிறாங்கல்ல என்ன அந்த வீட்டில் மாவட்ட கட்டிருக்காங்க என்ன விசேஷம் ஏ குழந்த பேர் புண்ணியாதனம் அப்படியா சரி சரி அப்போ தினசரியா புண்ணியம் பண்ணிட்டு இருக்காங்க அது போயிடுது மறை தேர் நெர் அதிசயானந்தம்னால் இந்த ஆத்மா இருக்கு இது அதிசயம் இல்லாது எப்போது ஆத்மடீமே தான் ஆனந்தீமன்தான் நித்திய நெருசிய சுகசூரமாக இருப்பது ஆனந்தம்னு பேர் நெருசி ஆனந்தமே சிதைவற்ற பொருள் அது நாசமில்லாத வஸ்து அவர் இருக்கும்போது கூறும் நிலையை அறியார் மேற் மேற்கொண்டு இது வரைக்கும் சொல்லப்பட்ட சுருதி அனுபவங்கள் சொல்லப்பட்ட நிலையை அறியாத அஞ்ஞானிகள் அழி சுகம் கொள்ளுவரு விஷயத்தின் மூலமாக அழிந்து கொண்டிருக்கிற சுகத்தை ஒரு பொருளாகருதி அதற்காகவே இரவு புகழ் பாடுபடுறாங்களே எவ்வளோ அந்நாங்க இருக்காங்க ஆகவே ஐந்து கோஷங்கள் மூலமாக விசாரம் பண்ணி பார்க்க பார்க்கும்போது அதெல்லாம் நமக்கு அந்நியமாகவும் துக்கோடியமாகவும் கர்மத்துக்கு எல்லாம் கூடி பெரியதாகவும் இருக்கிற காரணத்தினாலே இது ஆத்மா இல்லை அது தனக்கு புறம்பாக இருக்கிறதுனால ஆத்மாகாது என்னுடையதுன்னு சொல்லுறதுனாலே ஆத்மாகாது அழிகின்ற காரணத்தினால் ஆத்மாகாது இப்படிப்பட்ட விசாரத்தினாலே பஞ்சகோஷங்கள் நனவுமல்ல எனதுமல்ல ஏன்னு எனது இல்லைன்னா இது கர்மத்துக்குள்ள கூடி புரியுது எனதுன்னு சொன்னால் நம்மிட்டத்துக்கு கூடலும் பிரியணும் அது கிடையாது அது எனதுமல்ல அப்படிப்பட்ட பஞ்சகோஷங்களை ஆத்மான்னு சொல்ல முடியாது ஆகவே இதற்கெல்லாம் அதிஷ்டானமாக இவ்வளோ விசாரணை செய்யக்கூடிய ஒரு வருஷ அறிவு இருக்குது அந்த அறிவு தான் ஆத்மா ஆகவே அந்த அறிவு எதுவோ அது ஆத்மா என்று நிச்சயிக்கத்தக்கது பஞ்சகாரத்தை சொல்லி விடுகிறார் கையிலா மலகம் போல உனக்கு கடறியா என்லுக்கின் போல இவர சொல்லியிருக்கேனே அப்படி கூட உனக்கு தெரியவில்லை என்று இந்த பாலில் விடுகிறார் தெளிவுயிர்கரன் விளக்குதன் மயக்கவன் திரோபவிக்குதல் தேகம் இழிவையூட்டல் சங்காரம் இங்கி மேவுதல் திதி தோற்றம் உளசிறுட்டு ஏலம்பை நோதலின் உன்னையும் பிறரையும் நாடி தளர்வதும் மகிழ்வதும் அடைந்துள்ளமே சம்புவை மறந்தாயேசத்தில் முப்பதாவது பாட்டு இப்போது பஞ்சகிருத்தியம் நடக்கிற விதத்தை இந்த பாட்டில் அழைக்கியிருக்கார் தெளிவு உயிர்க்கு அரண் விளக்குதல் மயக்கு அவன் திரோபவிக்குதல் என்பது உயிர்களுக்கு யாதோர் முன்னிலையால் தெளிவு வருமானினும் அகுது சிவன் அனுகிரகம் பண்ணுதல் அவைகளுக்கு யாதோர் முன்னிலையால் மயக்கம் வருமாயினும் அகுது அவன் திரோபாபாவம் செய்தல் என்று ஈஸ்வருடைய பஞ்சகரித்தியத்தை உணர்ந்தது இப்படித்தான் சொல்றான் எந்த விதத்தில் நமக்கு விளக்கம் இப்போது சாதாரண நடைமுறைகள் உள்ளதை விட அதிக விளக்கம் வறுமையானால் அது ஈஸ்வரன் அனுக்குறங்கு பேரும் இப்போது விஞ்ஞானிலாம் கழிவுறி என்ன அர்த்தம் பகவான் அனுக்குறங்க அதெல்லாம் உத்தர போகிறார் சரிப்ப செஞ்சு கொடுத்து போங்கன்னு அதே மாதிரி சில பேர் விசேஷமாக யுக்திகள் தோணுதுன்னு சொன்னால் அது ஈஸ்வரன் அனுக்குற அர்த்தம் அதே மாதிரி கெடுதல் வறுமையானால் அது பாவம் அதை மறைப்புன்னு அர்த்தம் என்று விளக்கம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க தேகம் விவேையூட்டல் சங்காரம் என்பது தேகநாசத்தை அடைதல் யாதோர் முன்னிலையால் வருவாயினும் அகுதி சங்காரம் மரணம் அது அவள் அவன் அது சரி இல்லை வேறு எந்த நிமித்தத்தில் வந்தாலும் சரி அது சங்காரம் பேர் ஈஸ்வரனுடைய சங்கார்கிறியது தேகநாசத்தை அடைதல் யாதோர் முன்னிலையால் வருவாயினும் சங்காரம் இங்கிதாகிதம் மேவுதல் திதி என்பது சுகதுக்கங்களை பொருந்த இவ்விடத்து யாதோ முன்னிலையால் வருமாயினும் அவதவனது திதி இது நிலைப்பு சுகம் அப்படித்தான் துக்கம் அப்படித்தான் நமக்கு கஷ்டம் வருதுன்னா யாதோ முன்னிலையாவது வரும் அவள் அவன் அது முன்னிலை தான் வர்றது வரும்போது நாம் என்ன பண்ணுறோம் அவன் செஞ்சான் இவன் செஞ்சான்னு தான் சண்டைக்கு போகிறவழியா இது நம்முடைய பாகரம் என்றும் கஷ்டம் வந்தால் சுகம் வந்தால் புண்ணிகரம் என்று நினைக்கிறதில்லை அது அறியாமை என்று அர்த்தம் தோற்றம் உல சிருட்டி என்பது உற்பத்தியை யாதோ முன்னிலையால் வருவாயினும் அது அவனுக்குள்ள பிறப்பது அதேபோல் பல பொருள்கள் உற்பத்தி ஆகிறது அப்படித்தான் இதெல்லாம் ஈஸ்வன திருட்டியில் சார்ந்த அர்த்தம் இங்கனம் கூறிய முறையில் முறையே ஜட செத்துக்கள் எல்லாம் இருவினைக்கீடாக நடத்தும் அவனது பஞ்சகிருத்தியத்தின் படியே நடக்கும் ஆனால் அம்பை நோதலின் உண்மையும் பிறரையும் நாடித் தளர்வதும் மகிழ்வடையதும் மகிழ்வடைவது அடைந்துள்ள உள்ளமே சம்புவை மறந்தாயே என்பது அவன் செய்யும் பஞ்சகிருத்தியங்களை நாடாது ஏதவனருக்கு அம்பை நாவது போல் யான் செய்தேன் பிறர் செய்தார் என்று உள்ளையும் பிறரையும் கருதிக்கொண்டு துன்பம் வந்ததென்றும் வாட்டமும் சுகம் பூரிப்பும் அடைந்து நெஞ்சமே சிவனது திருவடியை மறந்தாய் அவது என்ன என்று வேகம் கூறிச் சென்றுவார்கள் அம்பை நோதலின் எனவே என்பது அறிவிக்கப்பட்டது அவன் அவள் அது என்னும் மூன்றும் பிறர் என்பதனுள் அடங்குமாறு அடங்கும் மாதலில் எனப்பட்டது கடல் திரைபோல் சுகதுக்கம் ஓய்வின்றி வருதலால் அவற்றை சமபாவனை பண்ணாது வேறு பிரித்து பாவிப்போர்க்கு அவை மயமாதலே என்று திருவடியை நினைக்க கூடாமையில் மறந்தாயே என்றும் கூறப்பட்டது இப்பஞ்சகிருத்தியங்களுள் உயிரிழத்து அனுக்கிரகமும் திரோபாவமும் உடம்பி நடத்து சங்காரமும் சிதியும் சிரிட்டியும் வருமாறும் அனுகிரகத்திலும் இதத்திலும் இத திதியிலும் சிரிட்டியிலும் இன்பமும் திரோபாவத்திலும் சங்காரத்திலும் அவித துன்பம் வருமாறு காணுங்க அஞ்சு கிருத்தியங்களில் ரெண்டாக பிரிச்சாக அனுக்கிரகம் திரோபாவம் ஜீவனுக்கு சிறுதி சம்மாரம் சரீரத்துக்கு என்ன ஆகவே எந்த ரூபத்தில் இது வந்தாலும் கூட ஈஸ்வருடைய செயல் என்று நினைத்தாக ஏதோ நிற்க அம்பை நோதிலன் ஏன் என்று சொல்வது போல நம்முடைய புண்ணிய பாதம் ஈடாதீச தளார வழிய ஈஸ்வரனுக்கு ராகத் தேசம் கிடையாது அவர் நம்முடைய புண்ணியபாத வீடாக கடுதல் பண்ணுறார் நல்லது பண்ணுறார் என்று பாவனை செய்து கொள்வோமே ஆனால் சமபாவன் உண்டாகும் சமபாவனை பழக மனதுக்கு அமைதி ஏற்படும் அமைதி ஏற்பட்டாக்க ஆனந்தம் தானாக வெளிப்படும் இதுதான் இதே உபாயம் ஆகவே இந்த உபாயத்தை கடைபிடிங்கள் கடைபிடிக்கணும்னு மனதுக்கு விவேகம் சொன்னதாக பாட்டு அமைச்சிருக்கார் ஒவ்வொரு பாட்டு அற்புதமாக பாட்டு இதற்கு உதாரணம் திருவாசகம் ஞாயிற்றுக்கடையாம் நாயேனை நயந்தினியே ஆட்கொண்டாய் மாய பிறவியுள்வசமே வைத்திட்டிருக்கும்யக்கடவேனானோதான் என்னதோ விங்கதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே மாணிக நாயின் கடையாம் நானே நாயை காட்டிலும் அர்த்தம் நாயை விட கீழ்பட்டோம் நாயனை இது கீழ்பட்டவனே நாய் போன்று இருக்கிறவனே என்றான் அதனால் நாயோட கீழே என்ன இவ்வளோ மட்டும் வைக்கிறார் அப்படின்னா நாயோட கீழ்தானா எதனால் என்ன நாய் எஜமான விசுவாசம் முடியாது ஜீவனுக்கு எஜமான விசுவாசம் கிடையாது யார் யஜமான பகவான் தான் எல்லாருக்கும் அதை நம்புறாங்களா இல்லையே நாய் அப்படி இல்லை கொஞ்சம் சோறு போடுங்க சுற்றிக்கிட்டே தெரியுது எவ்வளோ விசுவாசம் இருக்கு ஈஸ்வரன் நமக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கார் இருக்க வீடு உடுக்க உடை உண்ண உணவு எல்லாம் கொடுத்துருக்கா சொன்ன ஈஸை கொடுத்தாங்கன்னு சொல்லாமே எங்கள் குடிவாடு சம்பாரிச்சாங்க அப்போ யஜமானிருக்கா இப்போ நாயோடய கீழ்மா கீழ் மட்டுமே தானே சொல்லுங்க அதோட நாய் அதாவது தன்னுடைய யஜமான எடுக்கிற இடத்துல அண்ணியில் வந்தாக்க குலைக்கும் அது வர்றாங்கன்னு காட்டி விடும் அதில் என்ன பண்ணுறோம் நம்ம இந்த அண்ணியில் வந்தாக்க சரியாக பிடிச்சிக்கிறோம் சினி எப்படி என்னப்பா வாங்க எப்படி என்ன சொ இடம் கொடுத்துட்டு அவங்க கெடுதல் பண்ணால் அவ்வளோ பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லணும் நண்பன் பண்ணாக்கா எவ்வளோ ஒத்துக்கிறோம் இப்போ ஊடகத்து நல்லதாக இல்லையா அப்போ நாயாவில் கீழ்பட்டதான் நம்பாருக்கு நாயாவில் என்ன பண்ணது எவ்வளோதான் சாப்பாடு போட்டு வளர்த்துறாம்கூட அந்த மலத்தை கண்டா ஓடி வரும் சாப்பிட்றதுக்கு அப்படி போல் ஈஸ்வரன் நமக்கு எல்லா தான் அறிவு கொடுத்துருந்தாலும் கூட சுயநிலை வரும்போது கெட்ட காய் செய்ய ஆரம்பிச்சிடும் மருந்தெல்லாம் கெட்டக்காய் செய்கிறோம் நமக்கு அறிவு நிறைய கொடுத்துருக்கார் பொருள் கொடுத்துருக்கார் அப்போ உள்ள சின்ன பொருள் அது போகிறதில்லை நமக்கு போகுது வசதி வாய்ப்பு இருக்குது சம்பளங்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க லஞ்சம் வாங்குகிறான் இல்லையா நம்ம சின்ன பூஜா இல்லையா ஆ சரி போனால் போடல சாப்பாடு அப்படி தான் நான் எத்தனையோ வேறு சாப்பிட்றேன் செய்கிறோம் ஏதோ கொடுக்குறோம் கொஞ்சம் குறைச்சல் கொடுத்தாக்கோ உடனே கோவம் வந்ததும் இல்லையா ஏன் இப்போ வந்தியில் பாருங்கள் அப்படியே இலை சுற்றி பார்ப்பாங்க ஏன்னா நமக்கு என்ன கம்மி வச்சுருக்காங்கல்ல என்ன விருதம் வரதோ இல்லையா என்னைக்கு சாப்பிட்டா வைனாலே போகுது சொல்லுங்க பற்றி போகுதா அப்போ நாய் விட கீழ்ப்புத்தாலும் இருக்குது நாய் தான் அஞ்சரி உடையது அது மனத்தை கண்டா ஓடுது பண்ணுமா இல்லையா சரி பரிமாறும்போது நம்ம கருமும் கொஞ்சமாக விழுந்து போச்சு சமானம் பண்ணணுமா இல்லையா சமானம் பண்ணுறது இல்லையே அப்போ நாயோட கீழ்பட்டனா இல்லையா நாயே இங்கே கணவன் மனைவிங்கிற பிரச்சனை இல்லை அது விபச்சாரம் பண்ணி தெரியுது அடிப்போல் இங்கேயும் விபச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா ஆண் விபச்சாரம் பெண் பேர் ரெண்டும் நடக்குது அப்போ நாயோட கீழ்பட்டது தானே நாயை அஞ்சறி உடையது அது சரி ஆறு அறிவுடைய செய்யலாமா கணக்கு இல்லை பவித்தறி உடையவன் பகவான் தெரிஞ்சவன் இவன் வந்து ஆணு பெண்ணு எல்லாருக்கும் கீழ்பட்ட பெண்ணுமே ரெண்டு பேருக்கு என்ன படித்த ஒரு சார்பில் பேச வேண்டிய சாரும் நடக்கும் அப்போது நாயிற்கு இல்லை கீழ்பட்டது தானே ஆக நாயே அஞ்சறி உடையது அது எப்படின்னு இருக்கலாம் ஆரிய உடையவன் பகுத்தறிவு உடையவன் அப்புறம் மேலே எல்லாம் இப்படி இருந்து என்ன பண்ணுறது நாயானது காவல் காக்கக்கூடிய யோகத்தை உண்டு இருக்கு காவல் காக்குது இல்லை திரை வந்தாலும் பழைக்கும் செய்யும் இந்த ஆரரி படைத்தவனுக்கு காவல் காக்கிறதுக்காக நாம் ஆடவன் கொடுத்துருக்கார் நம்ம சொத்துல ஆண்டும் சொத்து நமக்கு ஒரு கால் மாதிரி வச்சுருக்காங்க நாம் என்ன பண்ணுறோம் வாட்ச்மேனை பாட்டு அவனே திருநேன் எப்படியோ அப்படி போல ஈஸ்வரன் சொத்து நாம் பறிவ விரைவு பண்ணுற மாதிரி இல்லையா குடி கடி பிடி அதிகமாக சரியாக முடியாது அப்படின்ற செலவு பண்ண என்ன அர்த்தம் அப்போ நான் விட கேட்க அப்படி எத்தனையோ விஷயங்கள் சொல்லுவாங்க சிந்தனை பண்ணுறதுதான் திரமாவை வந்துருச்சப்பாக மறைப்பேன் எப்போ சர்சா சாசம் தான் வரும் உற்சவ சாசம் இருந்தால் முடியுமா சர்சா சாகசம் வேணும் அதான் நாயிற்கடையாம் நாயனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் நான் வரல நீ தான் பிரியப்பட்டு ஏற்றுக்கிட்ட போனால் போட்டு இனிமேல் காலத்தில் எட்டு மண்ணு நீயே பிரியப்பட்டாய் எவ்வளோ கருணை இருக்குது பாருங்க மாய பிறவி இது மாயப்பிறவி என்னதுன்னு சொல்ல முடியாது அன்வசனியம் உன்வசமே வைத்துட்டு இருக்கும் அது இந்த மாயப்பிறவி உன்னுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்குது என்னோட ஆதிக்கம் இல்லை அதுவன்றி ஆயக்கடவே நானோ தான் இந்த மாய மாயா காரியமாக இந்த உலகத்தை பற்றி விசாரணம் செய்ய தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவு எனக்கு இருக்கு அவள் அறிவு இல்லையே என்னவோதான் இங்கே அதிகாரம் எனக்கு என்ன அங்கே அதிகாரமாக கொடுத்துருக்கீங்க நான் என்ன அவ்வளோ பெரிய விசாரமான மனைவிடையவனா இல்லையே அதனால் நான் உன்னுடைய அடிமை சன்னாதி அடைஞ்சவன் போன சன்னாதி அடைஞ்சவன் காயத்திடுவாய் எந்த சேர்த்து விட்டாலும் சரி உன்னுடைய கலர்க்கியல் வாய்ப்பாய் உன் திருவடியை கொடுத்த என்னை முத்தி கொடுத்தாலும் சரி எனக்கு சம்மதம் கண்ணுதலே நெற்றிக்கண்ணையுடைய சிவருமானே நான் ரெண்டுக்கும் சமம் சமபான கொள்கிறேன் என்று பரிபூர்ண சரணாகதியை பற்றி அந்த பாட்டில் சொன்னார் அப்படிப்பட்ட சரணாகதி பவனை வரும்போது சாபானை வந்துடும் அதுக்காக பெரியவங்க பாடலாம் அப்படி தான் பாட்டிருக்காங்க எல்லாமே போன சரணாகதி நீ எப்படி செஞ்சாலும் சரி ஒத்துக்கிறேன்னு சொல்கிறது அந்த பவனை வந்துடுச்சேன்னா சாபானை வந்துடும் சாபானை வரும்போது தானே ஆனந்தம் வெளிப்படுது ஆனந்தம் எங்கே வெளியிலே இருக்கு ஆத்மா ஆனந்த வெளிப்படுத்துறதுக்கு மனதை அமைதிப்படுத்தணும் அமையப்படுத்துகிற ஒரே வழி சோபான தான் லாப நஷ்டத்தில் சோபாவனை சூதத்தில் சோபாவனை இழிவு புகழில் சமபாவனை சகலில் சமபான அந்த மனமானது சமனை அடையுது அப்போ சச்சியானதான் பானம் ஆகும் அப்போ சச்சியான ஆனந்தம் இருக்குது இந்த இதான் வேதும் சொல்லுது அப்போ வெளியில் சுகம் இருக்குன்னு சுற்றிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அதுதான் அறியாமை அதுதான் மாயின் சாமர்த்தியம் அதான் மறைப்பு ஈஸ்வனுடைய பஞ்சகத்தில் மறைப்பு அத்தகைய மறைப்பை போக்கறதுக்கு மகோட இருக்கணும் அப்போ தான் பிரியப்பட்டு நம்மை அனுகிரகம் செய்யும்படியாக ஏற்றுக்கொள்வார் இதில் முடியுமா ஆகவே அவருடைய அனுகிரகம் இருந்தால் நமக்கு விளக்கம் கிடைக்கும்போது இல்லை கிடைக்காது விளக்கம் எங்கேயும் வருது அதில் அனுகிரகம் பாட்டில் இந்த பாட்டி முதல்ல சொன்னார் அப்போ விளக்கம் கொஞ்சம் கிடைக்கும் போய் என்ன பண்ணுறோம் இவ்வளோ கர்வம் வருது பார்த்த என்னுடைய சாமர்த்தியம் என்னென்னு தெரியுது என் போல என்னை போல் யார் சொல்லுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கேள்வ வந்துருது ஆ கெட்டிக்கார காட்டி போடுறேன் அதெல்லாம் கடைசியில் கீழே விழுந்துடுது தள்ளி கொடுக்குது ஆ தேட்டு போவாங்க ஆமை வந்து பெரிய கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லி அப்படி அங்கே வச்சிருப்பார் அவன் அறியாமையா டையாம் நாயனை நயந்தினியேயாற் மாய பிறவியை உன் வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றி ஆயக்கடவேணோதான் என்னதோ வெங்கதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கலற்கையில் வைப்பாய் கண்ணுதலே மற்று வருவாட்டால் காண்க இப்பாட்டால் சிவனது பஞ்சகிருத்தியத்தை நாடி இருவினையும் நீங்குவதற்கு பாயம் கூறியவாறு காண்கறைத்தலும் நினைத்தலும் செய்யுமானவ மாய நின்ற வைதம்மை துறத்தலேயிரா பகலகல் வீடன சொல்வரத்துற வேத குறித்திடீர் பரபத்தி ஞானத்தினார் கூழு மற்றவை நெஞ்சே நிறத்தபத்தி நஞ்செயலரில் நாமறில் நின்ற வயல சதவத்தில் முப்பத்தோராது பாட்டு இந்த பாட்டில் பரபத்தி பரஞ்ஞானம் என்பதை பற்றி வளர்க்கிறார் சொல்வார் மறைத்தலும் நினைத்தலும் செய்யும் ஆணவ மாயை நின்று அவை தம்மை துளத்திலே இராப்பகலகல் வீடென சொல்வர் என்பது லபது உள்ளே நின்று கேவலமாய் மறைத்தலையும் சகலமாய் ஜாக்கசோப்பன சகழம் கூறும் நினைத்தலையும் செய்யா நிற்கும் அவைகளுக்கு காரணமாகிய ஆணவமும் மாயையும் அவ்விரண்டையும் நீத்தலே இரவும் பகலும் நீங்கிய வீடு என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் என்று விவேகம் கூறு ஆணவமும் மாயையும் துறத்திற்கு உபாயம் எங்கனம் என்று மனம் கேட்பேன் அத்துறவைத குறித்திளிர்பரபத்தி ஞானத்தினால் கூடும் என்பது அதற்கு அத்துறவினை நீ அடைய கருதினை அயில் பரபத்தி பரஞானத்தினால் அத்துறவு கைகூடும் மற்றவை நெஞ்சே நிறத்த பத்தி நஞ்சையில் அருள் நாம் அருள் நின்ற என்பது நெஞ்சமே அந்த பரபத்தி பரஞானங்களின் யாவை எனின் சிவன் செயலை நாடி நமது செயல் அருமாயின் அதுவே விளங்கானின்ற பரவத்தி இப்பரபத்தியினால் நமது செயல் அற்றோம் என்று கருதும் போதம் அருமாயின் மே சொல்லப்பட்ட பரஞானமாம் என்று விவேகம் கூறியிட்டுள்ளார் பரபத்தி என்று சொன்னால் நாம் நான் என்ற பாவனை விட்ட பரவத்தியாயினும் அந்த பரபத்தினால் நம்ம செயல் ஒன்றும் இல்லை என்று கருதும் ஞானம் அந்த போக போகுமையான பரஞானம் அதாவது நான் செய்யிறேன் என்ற பாவனை இல்லாமல் ஆகவே இத்தகைய பாவனை பரபத்தி பரஞ்சானம் என்று செய்யணும் தற்செயல் அறுதற்கு மேல் பக்தி இல்லாமையாலும் தற்போதம் அறுத்தற்கு மேல் ஞானம் இல்லாமையானும் பரபத்தி என்றும் பரிஞானம் என்றும் கூறப்பட்டது நான் செய்தேன் என்ற அந்த பாவனை விடுத்தாக அதே பெரிய பக்தி இதை விட பக்தி கிடையாது தற்போதம் அப்படிப்பட்ட நான் செய்தேன்ங்கிற மனோபாவம் இருக்கு அந்த மனோபாவம் இருந்தாக அது பரிஞானவனுக்கு இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்றார் இதற்கு உதாரணம் கந்த வழங்க அரா புனை வேணி என் சேயருள் வேண்டும் அவிழ்ந்தவன்பால் குறா புனை தண்ட என் தாழ் தோழல் வேண்டும் பரா கரல் வேண்டும் மனமும் பதைப்பறல் வேண்டும் என்றால் இரா பகலற்ற விடத்தில் இருக்கை எளிதல்லவே அரங்கினார் சொல்றாப்புனை வேணியன் சேயருள் வேண்டும் அரா பாம்புகளை அணிந்திருக்கின்ற வேணியன் ஜடாபாரதியுடைய அவருடைய மகன் யார் முருகப்பெருமான் அவருடைய அருள் வேண்டும் நமக்கு அவிழ்ந்த அவன் அவிழ்ந்தன் அவன்பால் அப்படி விருத்தியான பக்தியின் இடத்து அவனிடத்திலே குறாப்புனை தண்டையன் தாழ்வுள் வேண்டும் அந்த கடப்ப மாலை அணிந்திருக்கின்ற தல்லையன் அதாவது வீரகண்டை அணிந்திருக்கின்ற தாழ் திருவடிகளை தொடர வேண்டும் இப்படி செஞ்ச என்ன ஆகும் கொடிய ஐவர் பராக்கரள் வேண்டும் ஞானேந்திரியங்கள் இருக்கின்றனவே இதுதான் கொடிய ஐவர் வெளிமுகமாக போய்கிட்டே இருக்கும் சோத்திர தோக்கு சற்று சிங்கி ஆக்கிராணம் சிவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் போய்கிட்டே இருக்கும் அதில் அது நீக்கணும் பரவ கடல் வேண்டும் மனமும் பதைப்படல் வேண்டும் அது மனமானது எளிமணமாக சென்று விஷயங்களை அனுமதிக்க வேண்டும் என்கிற படபடப்பிரிக்கிற மனசுக்கு அது நிற்கணும் இதெல்லாம் ஒரு நாள் எல்லாம் நிற்கிறதில்லை வேண்டும் அதுதான் என்றால் அப்படி நிபந்தனை இருக்கின்ற காரணத்தினாலே இராப்பகலற்ற இடத்திலே இருக்க எழுதல்லவே ராப்பகல் அற்ற இடம் இப்போ நாம இருக்க ஜாக்கிராசையில் சொப்பனாசியாக ராப்பகல் உண்டு சுளித்த ராப்பகல் கிடையாது ஒரே மருந்து இருந்தாலும் அந்த விசாரம் செய்ய திடம் நான் ராப்பகல் அற்ற இடத்தில் இருக்கிறேன் ஒரு திடம் இருக்கவே ஆனால் அர்த்தம் அதில் நம்பிக்கையும் இல்லை திடமும் இல்லை அதனால தான் அஞ்ஞானியாக இருக்கிற காரணம் அஞ்ஞானியும் இல்லை அபியாசி அபியாசியாக இருக்கு அந்த ராப்பகல் அப்படின்னு சொன்னால் இரு இருளும் எழு ஒளியும் நெரிசையாக இருந்தது தான் இரவும் பகல் அந்த இரவு பகல் அற்றையிலேருந்து சுழித்தி அவசியம் சுழித்திலே நரமணி நேரம் ராத்திரியில் இருந்தேன்ப்பா ஒரே இருட்டாக போச்சு இந்த கரண்ட்டுக்காரன் அனுப்பவே மாட்டேன்ட்டான் அப்படியே இட்லையே தூங்கிகிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க யாராவது சுழிக்கலாம் ஆரஞ்சு சொல்லுறதுங்க அப்புறம் நம்மளை நேரம் கழிச்சா கழட்டி விட்டான் அப்போ வெளிச்சம் வந்தது அப்போ தான் அப்போ எழுந்திரிச்சேன் சொல்றதே இல்லை தொழில்திய இரவும் புகற்ற இடம் ஆனாலும் அதன் விளக்கம் தெரியாத காலம் ஒன்றும் தெரியவில்லைன்னு சொன்னார் அங்கே ஒரு மறைப்பு அந்த மறைப்பை போக்குறது தான் அது ஆத்ம விசாரம் போயிருக்கு அது வேதாந்த விசாரம் அதன் போல தூங்கினேன் என்கிற ஒரு பாவனை இருக்குது மனசு தூங்குறதே வழி ஆத்மா தூங்குவதில்லை ஆத்மா தூங்கினாக சுகத்தை அப்படி விரைக்க முடியும் ஒன்றின் தெரிவில் எப்படி அறிய முடியும் தூங்கினேன் என்பது எப்படி சொல்ல முடியும் ஆகவே ஆத்மா தூங்குவதில்லை ஜாகரசப்போனால் சொலுத்தி மூணாவது தூங்குவதில்லை எப்போதும் எடுத்து கொண்டே ஒவ்வொரு இவர்களும் மூன்று தூக்கமே கிடையாது நம் தோளசத்தை தான் தூங்குறோம் சோழ சேர்ந்தால் தூங்கும் ஜாக்கரவசையிலேருந்து சொப்பனாவஸை போகும்போது சோழ சேர்ந்து தூங்குது சொப்பனாவாசையிலேருந்து சுழித்தேவசி போவது மனசு தூங்குது ஆனால் ரெண்டு அவசையை விட்டு ஆத்மா நீங்கும் போது அந்த ஆத்மா தூங்குவதே இல்லை ஜாகர சபர் தூங்குறது அங்கேயும் தூங்குவதில்லை மூணாவசைகளே தூங்கிறதே இல்லை நாலாவது அவசையிலேருந்து பார்க்குது விசாரம் பண்ணுது அது சுடியாவசைன்றது அப்போ நான் தூங்குவதில்லை நிச்சயம் ஏற்படுகிறது இந்த நிச்சயம் தான் ஞானம் ஆனால் திடமே இல்லை சொல்கிற அப்புறம் மறந்துடுறோம் ஆனால் சரி மறந்தே போகுது மறந்து போகிறதுனால வந்து ஞானம் இருக்கிறது இல்லை இதெல்லாம் திடப்படுத்துகிறாவே ஞானிகள் அப்படி திடப்படுத்துற பிறகு அந்த அனுபவம் ஏற்படுதால் சமாதினு பெற அப்போ மீண்டும் வரும்போது இடப்பட்டு போதும் எப்போது மறக்காது சம்ஸ்காரம் ஏறி போகுது சம்ஸ்காரம் கிடையாது போல எண்ணம் இல்லை இட எண்ணம் சம்ஸ்காரம் வாசனை அதெல்லாம் பழக்கவழக்கங்கள் அடிமணம் இதெல்லாம் ஒரு பொருள் சொற்கள் தான் ஆகவே அந்த சம்ஸ்காரம் ஞானிகளுக்கு இருக்க காரணம் என்னான்னா முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் எல்லா பகலே இருக்கிறோம் நான் சகோதரியன் நான் தூங்குவதும் இல்லை விழிப்புதும் இல்லை ஒரு ஏழை மாதிரி இருக்கிறேன் அறிவுடியுமா இருக்கிறேன் ஆனந்தொடியுமா இருக்கிறேன் நித்தியமாக இருக்கிறேன் இந்த சிந்தனையில் திடப்பட்டு போனது இப்போ ஒன்றும் திடமில்லை சொல்லோட சேவல் மறந்தும் போகுது சம்ஸ்கார திடம் இல்லாதான் அப்படி அவன் சொன்னாக்கா அம்மா அன்னைக்கு நான் படித்தோம் அப்போ ஞாபகம் அப்படி போயிட்டுரு அதனால்தான் இறாப்பகலற்ற இடத்தை இருக்க எளிதல்ல சின்ன விஷயமா இது என்றார் திருவாசகம் பக்தி வளையர் படுவோன்னு காணுங்க சிவபெருமான் பக்தியா வலையில் படும் பார் புத்தியால் அறிவுண்ணா புராணி அப்படின்னா சேஷன் போது பக்தியா வள பகவான் மாட்டிக்கிறார் அவர் மாட்டிக்கிட்டாக்க நம்மிட்டத்துக்கு வருவாரா அவர்களுக்கு தான் நாம் போகணும் ஒரு உபாயம் அவ்வளோதான் திருவம்மானை தற்போத மட்டிடம் தற்பங்கானம் நான் கர்த்தா பக்தானை விட்டுட்டோம்ன்னா அந்த பிரம்மசோரமன் ஆயிடுவோம் அதை விட தான் முடிய மாட்டேங்குது ஏன் முடிய மாட்டேங்கன்னு சொன்னால் அனந்தங்கோடு ஜென்மங்களில் வாசனை தினமாக இருக்குது ஏரி பசி அது எப்படியே முடியும் மற்ற ஒருவற்றார் காண்க ஈப்பாட்டால் மாயையும் நீங்குதற்கு உபாயம் கூறியவாறு ஆகவே இந்த ஜீவர்களுடைய உண்மை சுரூபம் நாப்பகலற்ற இடத்தான் இருக்குது வயிற்றானபடிதான் இருக்குது ஆபாசம் அதே தான் ஆனால் இந்த ஜாக்கர சொப்பின ரெண்டு அவசியங்களில் மட்டும் ராப்பகல் உள்ளதாக சூரியனுக்கு சொல்வதற்கு காரணம் சூரிய சந்திர வச்சு தான் செய்யும் சூரியன் இருக்கிற கால வரைக்கும் பகல் என்றும் அவர் நீங்கனாக இரவு காலம் என்றும் அப்போது சந்திரனும் நட்சத்திரம் வந்தால் அவரை ஒளியை கொண்டு அக்னி ஆகிய ஒளியை கொண்டு வாரம் அழிவுகிறார் என்றும் இல்லை என்றால் இருட்டு என்றும் இப்படி ஒரு நிச்சயம் இருக்கும் அனுபவத்தில் அதான் பகற்காலம் சொப்பினது இதே வாசனையினால் வருது அங்கேயே உறவு பகல் உண்டு அதனால் சொல்லித்தில கிடையாது கிடையாது அதோட சமாஜில் இல்லை என்ற நிச்சயமும் உண்டு அதான் ஞானம் இதில் எங்கே வெளியில் எங்கேயும் இல்லை நம்மகிட்ட தான் இருக்கு இப்படி விசாரம் பண்ணி ஞானம் அடையணும் என்பது இந்த பாட்டில் சொல்லி கொடுக்கணும் ஒன்று நம் செயலில்லை நெஞ்சமே இவன் ஒரு மயதனாலே சென்று சென்று வெம்ப வெம்பவக்கடன் மூழ்கினம் செரிமையலேதென்ன நன்றி நீ வினாவினை இருவினையையும் நான் செய்தேன் எனும் மானம் என்றரின் திடீதொன்றையும் மாற்றினை எனினு ஆக்கினே யாரே அப்ப தோராது பாட்டு இதில் சொல்றார் ஒன்று நம் செய்யால் இல்லை நெஞ்சே என்பது நெஞ்சமே உண்மையாக பார்க்கமிடத்து சிவன் செயலே என்று நமது செயல் ஒன்றாயினும் இன்று என்று வியோகம் கூட விசாரதிஷ்டிக்கு அப்படி படும் என்று சொல்றோம் அதற்கு நமக்கு செயல் இன்று என்பதற்கு ஏது என்ன என்று வனம் கேட்பேன் நமக்கு ஆணவ மறைப்பால் சுதந்திர அறிவு இன்மையாலும் கருவிகள் ஜடமாகியாலும் நம்மையும் கருவிகளையும் கூட்டி தர் சுதந்திர அறிவினைடைய சிவன் தனது அருளால் இயக்க யாம் இயங்குதலின் எமக்கு செயல் இன்று என்று உயோகம் கூற அதற்கு இங்கு நம் செயலிருப்பதற்கு இருப்ப எழுவகை பிறவிகளும் நமக்கு வந்தது என்ன என்று மனம் கேட்டார் இதுதான் முக்கியமானது சுதந்திரம் இல்லையான்னு சொல்கிறீங்க நம்சே இல்லை பிறப்பு எப்படி நம்ம வந்தது அப்புறம் இவனோர் மயலாதனாலே சென்று சென்று வெம்பவம் வெம்பவக் கடன் மூழ்கினம் என்பது அதற்கு இவ்விடத்து ஓர் மயக்கத்தினாலே போய் போய் கொடிய பிறவியாகிய துக்கசாகரத்தில் மூழ்கினேன் யாம் என்று வேகம் கூற என்பது அதற்கு ஓர் மயக்கத்தாலே பிறவி சாகரத்தில் முழுகினோம் என்று கூறினீர் இங்கனும் பொருந்திய மயக்கமாதி யாதென்று கேட்பேன் நன்று நீ வினாவினை இருவினையையும் நான் செய்தேன் எனும் மானம் என்று அறிந்திடு என்பது அதற்கு நீ நன்று வினாவினை நன்று செய்தாகிய இரு வினைகளையும் நான் செய்தேன் பிற செய்தார் என்று கருதும் உனது அபிமானமே நம்மயக்கம் என்று அறிந்திடுதி என்று விவேகம் கூறினார் அதற்கு அந்த அபிமானந்தான் யார் என்று உணம் கேட்ப அதற்கு நீ பிறர்க்கு நன்று தீது செய்த விடத்தும் அவைகளை செய்த நீ செய்த தீதினையும் பிறர் செய்த நன்கினையும் சிவன் செய்துவித்தான் என்று கூறி நீ செய்த நன்கினையும் பிறர் செய்த தீதினையும் நான் செய்தேன் பிற செய்தார் என்று அபிமானித்து விருப்பு வெறுப்பு அடைந்தனையாகலின் நீ செய்த தீதும் பிறர் செய்த நன்கும் முன்னர் சிவன் செயல் என்று கூறியதும் உனது அபிமானினை ஆயிற்று ஈதொன்றையும் மாற்றினேயனின் உனக்கு இனையாரே என்பது உனக்கு அபுத்திபூர்வமாய் தீதினையும் புத்திபூர்வகமாய் வந்த நன்கினையும் பிறரால் உனக்கு வந்த நன்கு தீதினையும் சிவனே செயலாய் நாடி நான் பிறர் என்று கருதுகிற அபிமானமாகிய இது ஒன்றையும் நீக்கினை ஆனால் உனக்கு ஓமை யாவர் என்று விவேகம் போயிற்று என்றவர்கள் என்ன ஜீவன் துக்கத்துக்கு காரணம் அபிமான தான் காரணம் தேகாதி தாமினையே சேரபிமானங்கள் பந்தம் ஆகாத மாணவனில் அறிமுத்து என்றவர்களும் தேகங்களா தேகாதி தேகம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் யான் யானதுங்கிறது பாவனை அதான் இது சாஸ்திரங்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஆகாது ஆகாத மாணவர்களில் அரிய முத்தி என்ற ஒரு கிடைத்திருக்கிற முத்தி அதுதான் இந்த பாட்டில் ஜீவர்கள் அரிமானத்தினாலே திருமதி சம்பாதிக்கிறனுடைய வாசனைகள் எல்லாம் ஈஸ்வரமாக செய்கிறாரு இறைவன் செய்கிறதை இறைவன் செய்கிறதாக சொல்லிட்டாக பண்டனிக்கு வந்துடும் அதான் உபாயம் பண்ண கடைசியில் இறைவன் செய்கிறதில் பாதியை நம்மளை செய்கிறோம் பாதியை அவர் செய்கிறாரு நாம் இப்படி மாற்றிக்கிறோம் அதான் சொன்னார் நாம் செய்யக்கூடிய நன்கிலை எல்லாம் நான் செய்கிறேன் சொல்லிவிட்டு பிறர் செய்கிற தீது பிறர் செய்ய தீவு பிறருக்கு நாம் செய்யிருக்கோமே அது ஈஸ்வர சேர்ந்து கொண்டு போகிறோம் நல்லது நான் செய்கிறேன் தீது நடந்து போச்சா அது அவன் செய்யல் அப்படி இந்த பாவனை தான் அபிமானமன் பேர் நமக்கு வரக்கூடிய துக்கங்கள் எல்லாம் ஈஸ்வரச்சேராக சொல்லிவிட்டு நாம் செய்கிறேன் நல்லதல்ல ஈஸ்வர சொல்ல முடிய நான் செய்தேன் அப்படின் ஈஸ்வர சொல்கிறாங்களா நான் செய்தேன் அப்படிங்கிற அபிமானவன் பேர் இதனால் பந்தம் வருது பந்தத்துக்கு காரணம் ரெண்டையும் ஈஸ்வர சொல்லியிருக்க அப்படி சொல்லிட்டாக்க சாபானம் வந்துடும் அதனால் சவபாவனைக்கு எல்லா ஈஸ்வரன் செயல் என்று இருக்கணும் அப்படி இருக்கிறதில்லை வாஸ்தவம் எல்லா ஈஸ்வரன் செயலுதான் அவரோட சங்கல்பந்தான் அந்த சரீரங்கள் விவகாரங்கள் எல்லாம் பிறகு ஈஸ்வர செயலாக இருக்க அது தன்னுடைய செயலாக நாம் மாற்றிக்கிறோம் மாற்றிக்கிறதுனால பந்தவன் சேர்ந்தது இந்த மயக்கத்தை போக்கினால் பத்திரத்தில் விடுபடலாம் நான் செய்தேன் என்பதனாலே பிற செய்தார் என்பது அறிவிக்கப்பட்டது இதற்கு உதாரணம் குறுந்த தானலாதொன்று தன்னை தானென கருதி கொண்டே செய்தேன் என்னும் ஞானம ஞானமத்தால் ஈ நமாவினை இரண்டாம் இருவினையால் உடம்பால் ஊழாம் ஊடினால் ஆகாது உண்டோ என்று தான் அலாது ஒன்று இது தானல்லாது சரீரம் தானல்ல வந்த ஊழல் வேறாயும் வதனையாற்றான அலால் சந்தயமென்றாதோ இது கருமானதனும் வந்த உடல் இது நானல்ல ஆனால் இதை நான் பாவனை பண்ணிக்கிறோம் அதனால் தானாது ஒன்று தன்னை சரீரத்தை தானென கருதி கொண்டே நான் கட்டையன் நெட்டையன் பொறுத்தேன் இழைத்தேன் என்று இப்படி கருதிக்கொண்டே யான் எல்லாம் செய்தேன் என்னும் ஞானம் என்னால் இந்த காரியம் நடக்குது என்று செய்யக்கூடிய இந்த ஞானமானது அது அஞ்ஞானம்னு வேண்டும் ஞானம் அல்ல அஞ்ஞானம் அப்படிப்பட்ட அஞ்ஞானத்தால் அத்தால் ஈனமாக வினை உரண்டாம் சொல்லப்பட்ட புண்ணிய பாவங்கள் என்னும் அப்படிப்பட்ட புண்ணிய பாவங்களால் இரு வினையால் உடம்பாம் மீண்டும் சரீரம் உண்டாகிறது ஊனமாக உடம்பால் இது ஊனம் குறை குறைவுடைய உடம்பு கர்மத்துக்கீடாக கூடி ஆறு தத்துவங்களோடு கூடி மூணு ஜாதுக்கள் மூலப்பொருளாக இருந்து கொண்டு பிரார்த்தனுசாரமாக இது நமக்கு அனுகூலம் பிரதுகூலம் பண்ணிக்கொண்டிருக்கிறது அதான் ஊனம் குறைவுடைய இந்த உடம்பாம் அப்படிப்பட்ட ஊழால் ஊழம் உடம்பாம் ஓடாம் உடம்பால் என்ன இருக்கு ஊழ் வருது மீண்டும் பிரார்த்தம் சம்பாதிக்கிறோம் சேரினாலும் ஓடி நாள் ஆகாதுண்டோ அப்படி அதை ஜெயிக்க முடியாது பல பிரார்த்தத்தை ஒருபோக ஜெயிக்க முடியாது ஊழி பெருவழி வாழ்வில் தான் அதான் முன்னால் நிற்கும் அது மாச முடியாது எவ்வளதா யுத்தி பண்ணாலும் கூட மாச முடியாது அப்படி அவன் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்த அர்ஜுன் சொல்லிட்டு தான் போகிறது நீ அந்த சக்கர யோகத்துக்கு போயிடும் போய் உடனே முடிக்கிற சங்கு ஓது நான் அங்கேருந்தே உன்ன காப்பாற்றுனேன் அப்படி சொல்லிட்டு போனது தான் முடியும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கடைசி காலத்தில் சங்கு ஓதும்போது சங்கு இறைவளன்னு தெரியுது எதிர் சங்கு ஊற்றி மாற்றிட்டார்ல அந்த காலத்தில் எதிர் சங்கு அந்த சங்கு கேட்க செஞ்சிட்டார் ஆனால் அர்ஜுன் அப்படியும் கேக் ஏன் இப்படி கொடை கொடுக்க ஒரு சம்மந்தமில்ல சாங்க ஊதினிங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ சொல்கிறார் உன்னோட யுத்தத்தை பார்த்து எனக்கு சந்தோஷம் பொங்கி போயிச்சப்போ அப்படியே சரி சரி அப்படின் சந்தோஷமாயிடுச்சு அவதி போயிட்டாங்க போயிட்டா அப்போ என்ன அர்த்தம் எவ்வளோதான் யுத்தி பண்ணி காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இருந்தும் கூட செலுத்திட்டால் பாருங்கள் ஏன் அவனுக்கு வயசு பதினாறு தான் அவ்வளோதான் ஆயுள் தங்கிக்குவோங்க பட்டத்துக்குரியவன் அவன் தான் அப்படி இருந்தும் கூட ச எந்த விதமான சில கொடுக்கல பாருங்க ஏன் கொடுக்கல பிரார்த்தனை பலம் அவரே வகுத்த பிரார்த்தையத்தை அவரே மாற்றலாக்க யாரை அப்புறம் கேட்கறதுக்கு ஆளே அது யாரும் பார்வையிட்டே கிடையாது கிடையாது அதனால பலப்பிரார்த்து அதான் ஊழி ஊழியர் பெருவுகள் ஆகல மற்றொரு சூரியனு தான் முந்தைய அதான் முன்னாள் நிற்கும் பலப்பிரார்த்தன்னு பேர் இது பலபிரார்த்தத்தில் எந்த பரார்த்தம் இது இச்சா பிரார்த்தம் நம்ம இச்சை தானே செய்கிறோம் இச்சையில் பலப்பிரார்த்தம் அனிச்சாபராதில் அது இங்கே நமக்கு நமக்கு அது வந்துடும் இச்சா பிரார்த்ததில் பலப்பிராத்தது அது இச்சா பிரார்த்தம் அது அவன் இச்சா பிராபிறதா அவனுக்கு சாத்தகிக்கு பறைச்சாபரார்த்தம் பரார அவங்க காப்பாற்றணும் அவன் கேட்கலையே கேட்கு அவன் முயற்சியாக பண்ணலை அவன் பலப்பராஜமான காப்பாற்றப்பட அதனால் அவளுக்கு பலப்பராத்தான் சாத்தியம் இசை காப்பாற்றுறாரு இன்னும் இவங்களுக்கு ஆயுள் பணம் இருக்குது அதுக்குள்ளே அகாலத்தில் என் கண்மணினால் சாவிடுவேணா அப்படின்னு காப்பாற்றினார் பாரதத்தினுடைய வலுவை அப்படி இருக்கு அப்போது ஊழியாவால் ஆகாதுண்டோ இந்த பிராரதத்தில் ஆகாது என்ன இருக்கு அப்படிங்க ஆகவே பிராரதத்துக்கு மிக உணவு கொடுத்துருக்காரு திருபல அது முடிச்சு பண்ணாதான் சும்மா சாதாரண வந்துடாது உழை உப்பக்கம் காண்பவர்கள் உழைவின்றி தாழாத உணர்ச்சி போற உழைவின்றி அப்படின்னா வைராக்கியம் தாழாது விவேகம் வீர வைராகியம் இருந்தால் அது கூட முழுசாக ஜெயிக்கணும்னு சொல்ல உப்பக்கம் காண்பதுன்னு சொன்னார் ஊழியும் அடிவோடு மாய்க்கலாமல் பாட்டு வரலை உப்பக்கம்னா ஒரு பாதி அளவு என்ற அர்த்தம் அப்படித்தான் சொல்லப்படுறவுடைய முயற்சிக்கு பழ அது முழுமையாக அந்த பலபிராதத்தை மா துர்பலபிராதத்தை முழுவாக மாற்ற முடியாது துர்பலத்தையே மாற்ற முடியாதுன்னு சொல்லியாச்சே துர்பலத்தை பேசுகிறது துர்பலத்தை முழுவையாக மாற்ற முடியாது ஓரளவு தான் மாற்றலான்னு சொல்லுறது உப்பக்கம் ஆனால் எடை இடைப்பக்கம்னு அர்த்தம் அவளை வலிமை கொடுக்கலன்னு சொன்ன அவர் நியமனம் பண்ண முடியாது